பாவிகளாகிய நம்மை நேசித்து குணமாக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக எல்லா மனிதனையும் ஒரு இனமரியாத பயம் ஆட்கொண்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதட்டம் சிலருக்கு மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என் சொத்துக்கள் என் உழைப்பு என் குடும்பம் என்னவாகும் என்று யாருக்கும் தெரியாமல் இருதயத்தில் பதட்டம் உடையவர்களும் உண்டு கவலைப்படாதீர்கள் இது இயற்கையாகவே மனிதன் பாவியானதால் உண்டான மரண இருளின் பயம் ஏசுவின் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு அவர் இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் சகோதரனே சகோதரியே நீ எப்பேர் பட்ட பாவியானாலும் சரி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாயோ விடுதலை பெற முயற்சி பண்ணியும் விடுதலை இல்லையோ மீறுதல் செய்துவிட்டேன் என்ற பயம் உன்னை வாட்டுகிறதோ இயேசுவை மூன்று தரம் மறுதளித்த பேதுருவை மன்னித்து நேசமாய் சேர்த்து கொண்ட ஏசு உன்னை அழைக்கிறார் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று உன்னை பார்த்து தேவன் கேட்கிறார் இந்த செய்தி புதிய இஸ்லேம் சபையிலிருந்து வெளியாகிறது உன்னை தேவன் எவ்வாறு நேசிக்கிறார் என்று தம்முடைய மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் திருச்சபையாய் கருத்தரை ஆராதிக்க தேவனுக்கு பிரசுத்த ஆராதனை எடுக்க மகா பிரசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளும் முடியாத தேவன் தந்த நல்ல வேலைக்காக நான் என் ஆண்டவரை துளிக்கிறேன் கலையிலையா என் மட்டும் செய்த சேல நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி கல இலையா ஒவ்வொரு ஆராதனைகளிலையும் கர்த்த நமக்கு நன்மையான இவுகளை கட்டளையிடுகிறார் கடந்த முழுவதும் ஜபத்திற்கு நான் புறப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார் இந்த நாள் அதாவது தங்களுடைய தீவெட்டிகளுக்கு எண்ணெய் சேகரிக்கிற நாள் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு ஆவி நிறைவை பெற்றுக்கொள்கிற நாள் இந்த நாள் என்று கர்த்தர் சொன்னார் அப்படி நாம் தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டவன் உடைய பாத்திரங்களை நிரப்புகிறார் ஹலையிலோயா நம்முடைய எண்ணெயினால் புதிய அபிஷேகத்தினால் நம்மை ஆட்கொள்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோதனம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக இன்று நாம் தியானிக்கும் முடியாத கருத்தர் சில வித வாக்கியங்களை நாம் தியானித்து நன்மை அன்பிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி அதிகாரம் வாக்கிய ஒருவர் இவைகளில் அன்பே பெரியது தேவனுக்கு மயமாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலும் அன்பே பெரியது என்று அபுசலாய் பவுல் சொல்கின்றார் இளையலூயா மேலே இருந்து நான் பார்க்கும்போது குழந்தையாக இருந்தபோது குழந்தை கேட்டுகளை சந்தித்தேன் புருஷனான போது புருஷனை கேட்டுகளை சந்தித்தேன் இப்பொழுது நாம் கத்திராகிய தேவனை கண்ணாடியிலே நிலவாட்டமாய் பார்க்கிறது போல பார்க்கின்றோம் அப்பொழுது நாம் அந்த ஸ்டேஜை அடையும் போது எப்படி பார்ப்போம் அதாவது இருக்கிற நாம் அவரை தரிசிக்க போகிற அவருக்கு ஒப்பா இருப்போம் இலையலூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆன இந்த மூன்றிலும் அன்பு பெரியது என்று ஆண்ட சொன்னார் விசுவாசம் நம்பிக்கை என்பது முக்கியம்தான் இதில் அன்பு பிரதானமானது முக்கியமானது அது பெரியது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொத்துருகிறேன் விசுவாசம் என்பது கேள்வியினாலே வருகின்றது நாமது கத்துடைய வார்த்தையை கேட்கும் போது மர்மையை பற்றி கேள்விப்படும் போது நரக மோட்சம் என்கிறவைகளை அறிந்து கொள்ளும் போது நாம் பரலோகம் போக வேண்டும் என்கிற விசுவாசம் ஒன்றை குறித்து ஒரு வியாதி துன்பங்களில் இருக்கும் போது சமூகத்தில் வாழ்க்கையில் வருகிற இந்த போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தோன்றும் இந்த உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது அந்த நம்பிக்கை பெருகிறது நாம் காணம் பத்தாம் அதிகாரம் வாக்கியத்தை விசுவாசம் என்பது கேள்வி கேள்விப்படுகிறது பாருங்க இப்ப நமக்கு செய்தியாக இன்டர்நெட்ல கேட்டுட்டு அநேக ஜெபம் முடியாக போது இப்படி விடுதலை பெற்றார்கள் அவர்கள் தொடர்பு எங்களுக்காக ஜபம் பண்ணிவிடுங்கள் எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று கேட்கிறத நாம் பார்க்கின்றோம் இது ஒரு வகையான வேவன் மேல் வைக்கிற ஒரு பற்றுதல் என்று நாம் காணுகின்றோம் இந்த விசுவாச அளவோடு போதாது தேவனுடைய தியானிக்க வேண்டும் அந்த அன்பு நம்ம கிரிய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோத்து சொல்லுகிறார் நடங்குகின்ற நம்பிக்கை என்கிற இந்த மூன்றிலேயும் அன்பை பிரதானமாக பெரிதாக அப்போது கருதுகிறத நான் பார்க்கிறோம் ரொம்ப ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இரண்டாவது உபத்தரவ வாழ்க்கையில அதாவது நம்பிக்கையை மனிதனுக்கு கொண்டு வருகிற உபத்திரம் இந்த பரீட்சை காலத்தில் யார் நிலைத்திருந்து மேல்நிலைக்கு போகிறார்களோ அவர்கள் நம்பிக்கையில வளர்க போதிலும்லையைப் பெருக்கத்தக்கதான் இருந்தாலும் தெய்வீக அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று நாம் காணுகிறோம் பனிரெண்டு அப்போஸர்கள் இருந்தார்கள் அண்டவராக மகத்துவமான காரியத்தை கண்டார்கள் சுவாசித்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இயேசு சுவாமி சிலுவைக்கு கொண்டு பிடிக்கப்பட்டார் போது அவ்வளோ என்ன ஆயிட்டாங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க தேவனுடைய அன்பு அன்பு ஒரு மனித இடத்தில் இருக்கும் அது கொண்டு அவனை விட்டு ஒருவரை விட்டு ஒருவரை அன்பை நாம் சரியாக தெரிந்திருந்தால் தான் அந்த அன்பை பற்றி அறிந்திருந்தால் தான் உலகத்தில எவரிடத்திலும் எங்கும் இல்லாத அன்பு இந்த இயேசு பிரமனிடத்துல இருக்கு இருந்தது அவர் வைத்து என்ன வைத்த அன்பு அவ்வளவு பெரியது என்கிறதை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறார் ிருக்கும்போது அங்கு நின்றது யார் மூன்று பெண்கள் தான் இளைய இல்லையா மற்றவர்கள் எல்லாரும் ஒதுங்கி விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் இவர்களே வருதி ஒரு அம்மாவிட ஏழு பிசாசுகளை துறைத்திருந்தார் அந்த அன்பவர்களை யேசு பிரிக்க முடியவில்லை அவர்கள் மரணத்து நேரத்திலேயும் பயப்படாமல் அங்கே நின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல இந்த நாட்கள் அருமையானவர்களே சிலர் துன்பங்கள் தொல்லைகள் பாடுகளில் வாழ்க்கைகளின் நெருக்கங்கள் ஏற்படும் போது ஒதுங்கி விடுகின்றார்கள் அதனால் இயேசுடைய சீடர்கள் பர்சுத்தாய் பெற்றுக் கொண்ட இயேசுவை மறுதளிக்கவே இல்லை என்று நாம் காணுகிறோம் அவர்கள் மனிதர்களாக அவரை பின்பற்றுகிறதுனால இவ்வளவு பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்கிறதும் அவரை பின்பற்றினார்கள் ஆனால் இயேசுடைய அன்பு உள்ளத்தில் இல்லை என்று நாம் காணுகிறோம் அதை தாறியே அப்போ சார் எழுதுகிறார் ஹா தேவனுக்கு மைமை உண்டாவது ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் பெலாம் மலையை பெருக்கத்தக்கதான விசுவாசம் இருக்கலாம் சுற்றறிக்க கூட கொடுக்கலாம் தேவ அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் என்றால் ஒன்றும் இல்லை என்று தேவனுடைய வாக்கு சொல்லுகின்றது அன்பே பிரதானமானது அன்பே பெரியது என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் மயமையும் உண்டாவதாக இந்த அன்பு அதாவது தேவன் மூலமாக தேவனால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அன்பு ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று என்று வேதன் சொல்லுகிறது ஆவிக்குரிய கனி ஒன்று ஒன்பது வகையான சுவைகள் அந்த கனியிலே உண்டு என்று நாம் கா முதல் சுவை என்ன என்றால் அன்பு என்று கலாச்சாரம் எழுதும் போது கலாச்சியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி இரண்டை வாசிக்கும் போது காணுகின்றோம் கரையோ அன்பு தேவனுக்கு அன்பே கரியது அன்பே முக்கியிலே ஒன்று என்று இறைவாக்கு சொல்லுகிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அலையுய்யா அவருடைய அன்பிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லவே இல்லை அலே லுயா உலக அன்பு நம்மிடத்தில் கொஞ்சம் வசதி இருந்தால் தேடி வருலமாக அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த அன்பு நம்மிடத்தில் தேடி வரும் அப்படிப்பட்டவர் அன்பு அதற்கு அப்பாற்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஹலேயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால்தான் தேவனுடைய பக்தர்கள் அப்பா சொல்ல சொன்னார்கள் கிறிஸ்தனுடைய அன்பு நெருக்கேயா அதாவது நல்லவனுக்காக ஒரு வேலை ஒருவன் மறிக்கல இருந்த போது கிறிஸ்து நமக்காக மறித்தபடினால் அன்பு வழிபட்டது அன்பே பெரியது என்று அப்படின்றான் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் கிறிஸ்துவனுடைய அன்புடையவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மன வருத்தப்படுத்த மாட்டார்கள் அவர் வருந்தக்கூடிய இந்த காரியத்தை அவர்களை செய்ய மாட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதே உபத்தரமோ துன்பமோ பஸ்யர் நிறுவனமோ நாசமாசமோ பட்டயமோ இப்படி என்று ஒரு பெரிய பட்டியல் சொல்லிக்கொண்டு வந்தவர் என்ன சொல்லுகிறார் என்று இறை வாக்கு சொல்லுகிறபடி நல்ல ஆண்டவர்கள் சுட்டு போட்டாலும் அந்த அன்பை அது மறக்காது அந்த அன்பை விட்டு விலகாது ஏறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றது காசில் ஓலை வைத்து நாலு அடைத்திருந்தது போட்டுவிட்டு சமையல் வேலை நடக்கிறது உதகெடுப்பு தீயை பற்றி சாதன சமயம் இருந்து கொண்டிருக்கிறது அது வெளியே போயிரு சிறு வேலைக்காக வெளியே பண்ணுது வெளியே போய் அந்த வேலையை முடித்து விட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த அடுப்போட தீ சைடில் உள்ள ஓலையில் பிடித்து வீடு முழுவதும் தீ பற்றி ஏறி ஆரம்பித்தது ஒரே நெருப்பாக கிட்ட அனல் போக முடியாது பிள்ளை தொட்டில் கிடக்கிறது அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளை தொட்டரில் கிடைக்குது தாய்க்கு அந்த பிள்ளைய மேல் உண்டான பாசம் தன்னையும் கவனிக்கவில்லை அந்த நெருப்புக்கு புகுந்து அந்த பிள்ளையை தூக்கி தன்னோட உடம்போடு அணைத்து கொண்டு வெளியே ஓடு அந்த தீ வைக்கினால அதனோட உடம்பெல்லாம் பூத்து குருகி போயிவிட்டது எப்படி அது குணமாக்கி கொண்டு பிள்ளையை வளர்த்தது அந்த அம்மாவுடைய சரீரம் உருமாறி பார்ப்பதற்கு அருவறுப்பாகிவிட்டது அந்த நெருப்பு பட்டுதனால முகம் தலைகள் உடம்பு எல்லாம் நெருப்பு பற்றி பிடித்து பிள்ளை மட்டும் கையோடு அணைத்து அந்த நெருப்பு தன்மையால் படக்கூடிய அளவு பிள்ளையை தொடாதபடி காத்து கொண்டாள் அந்த பிள்ளை வளர்ந்து இப்பொழுது வால்வு பராமல் ஆகிவிட்டது அம்மாவுக்கு வயது அது கிடந்து கொண்டிருக்கின்றது அந்த பிள்ளை ஒரு நாள் பொறுக்க மாட்டாமல் அம்மையை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டு சொன்னது அம்மா உன்னை பார்க்கும்போது எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது என்னுடைய கையிலேருந்து ஆகாரம் வாங்கி சாப்பிடும் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னது தாய் கொஞ்சம் நேரானதால் அழுதுவிட்டு மகளே இந்த கோவலை நான் அடைவதற்கு என்ன உன்னை விட நான் அழகாக இருந்தேன் எத்தனையோ மடங்களாக இருந்தேன் வாரி போயதில் தான் அதாவது நீ பிறந்தாய் நான் வளர்த்தேன் அதாவது தாக்குவதற்காக இந்த வீடு நெருப்பு பற்றி எரிந்தது நான் என்னுடைய சரீரத்தை பாராமல் என்னுடைய அழகை பேடிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பாமல் உனக்காக இந்த நெருப்புகள் புகுந்து உன்னை எடுத்து காப்பாத்தினை காப்பாற்றும்படியாக நான் இந்த அந்த அடைந்தேன் அடைந்தேன் ஆனபடினாலே நீ அழகுடையவனாக இருக்கிற மாட்டான் எரித்திருக்கும் நெருப்பு சத்தமிட்டாழ்தான் அப்படியா எனக்கு தெரியாது அருமையான அன்பு எவ்வளவு பெரியது அன்பு எவ்வளவு பெரியது நம்மை காப்பாற்ற நம்மின் அழகபாத அளத்திலிருந்து விடுதலையாக்க நம்மை பரலோகம் என்று சேர்ப்பதற்காக நம்மை அழகுடைய உள்ளாய் மாற்றும்படியாக அவர் அந்த அடைந்தார் ஹலேயா அவர் பதினாயிரம் பேரில் சிறந்த தேவன் அவருடைய அழகுக்கு ஒப்பான அழகு இல்லை என்று வேதம் வர்ணிக்கிறது அப்படிப்பட்ட தேவன் அந்த அடைந்தார் அவரை பார்க்கும் போது நான் விரும்பப்படுத்துகிற ரூபம் அவர்கள் இல்லாமல் அவர் அப்படி காணப்பட்டார் ஹெலே ஐம்பத்தி ஒன்று அதிகாரத்தில் அடிக்கடி படித்து படித்து பாருங்கள் அப்புறம் அதுல எழுதியிருக்கிறது அவருடைய பாடு மரணங்களை பற்றி இல்லையில அருமையானவர்களே நாளிலே அன்பை குறித்து நாம் பார்க்கின்றோம் அன்பு பெரியது சகலமும் இருந்தாலும் அது ஒரு மனிதனை விட்டு ஒரு மனிதனை பிரித்து தேவனை விட்டு அவனை பிரித்து என்று நாம் காணுகிறோம் நாளிலே எத்தனை கம்ப்ளைண்ட்கள் எத்தனை பஞ்சாயத்துகளை இடத்தில் வருது பாருங்கள் பிள்ளை என்னை மதிக்கவில்லை எனக்கு உதவி செய்யவில்லை என்ன தள்ளிவிட்டார்கள் போய் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் எத்தனையோ கம்ப்ளைண்ட்களை நான் பார்க்கிறோம் அன்பில்லாவிட்டால் ஒன்றும் அன்பே பிரதானம் அதே லூயா ஆனால் அப்படினா இம்மூன்றிலும் அன்பே பெரிய என்று தேவருடைய திருவாக்கு சொல்கிறபடியால ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் தேவருடைய பரிசுத்தாமத்திற்கு மைமை உண்டாவதாக ஒன்று யோன் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோ அன்பு தேவனால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து இருக்கிறான் அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவன அறியா அறியார் தேவனிடத்தில் அன்பு கொள்கிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அன்பு கூறுவான் அந்த அன்பில்லாதவர்கள் தேவனை அறியவில்லை என்று வாக்கு சொல்லுகிறது அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நாம் இங்கே காணுகின்றோம் நம்முடைய உள்ளத்தில் தேவன் மேலுள்ள அன்பு இருக்குமானால் நாம் நம்ம பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் கடந்த வாரத்தில் பார்த்தோம் கிரி இல்லாத விசுவாசம் சத்து கிரிய இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை அன்பண்ணும் கிரியை அதாவது கிரிய வேண்டும் ஒருவருக்கு உதவி செய்யணும் என்றால் நம்மிடத்தில் அன்பு அவர்கள் மேலே அன்பு அனுதாபம் நமக்கு இருக்க வேண்டும் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இருக்காது அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படி இருந்த போதில் அன்பு நமக்கு உண்டாகிறது என்று சொன்னால் அது கிரியையிலேயே வெளிப்படும்யா அதாவது ஒரு மனிதன் எருசல விட்டு எரிகோவுக்கு சென்றான் செல்லும் போது வழியில கலர்கையில் ஆகப்பட்டு குற்றவியாக்கப்பட்டு வழியில கிடந்தார் ஒதுங்கி போனார் இரண்டாவது ஒரு லேவியன் வந்தான் அந்த லேவியன் பக்கமாக ஒதுங்கி போய்விட்டான் கடைசியாக ஒரு சமாரியன் வந்தான் ஒரு புரஜாதிக்காரன் அவன் வந்து அந்த மனுஷன் மேல அன்பு செலுத்தினார் அன்பு செலுத்தி அவனுடைய காயங்களை தொடைத்து காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அத்திரக்காரன் கையில கொண்டு ஒப்படைத்து காசு கொடுத்து விட்டு குணமாக்கி விடு நான் உனக்கு மேதி காசை தருவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னான் இந்த சபாரியான் அந்த வழி நடக்கிற மனிதனுக்கு ஏன் வரைவு செய்தான் அவன் மேல் வைத்தா அலையலா அன்பே பெரியாது ஆசாரியனுக்கும் அன்பு வரவில்லை அன்பு வரவில்லை இந்த வழியிலே போன புரஜாதிக்காரனுக்கு இந்த அன்பு ஏற்பட்டது ஏ சுவாமி கேட்டார் இதுல அது அன்யன் சமாரியன் நீங்களும் போய் அப்படியே செய்யுங்க என்று ஆண்டு சொன்னார் அதாவது அன்பு என்று ஏதாவது ஒரு உதவியும் அதை ஒருபோதும் அறியாக இவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத குற்றூராக கிடக்கிற ஒரு மனிதனிடத்தில் இவன் அன்பு பாராட்டினான் நம்முடைய அன்பும் ஆண்டவனாகி தேவனுடைய போல உள்ள அன்பாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் அலையலையா தேவனுக்கு மைமுண்டாவதாக ஆலயத்துக்கு வருகிற நேரமாயிருந்தாலும் சரி பஸ் இல்லையோ நான் வரும்போது வழியில இப்படிப்பட்ட சமூகத்தை காணவோம் என்றால் நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும் அலையலுயா அன்பே பெரிய மற்றவர்களெல்லாம் இரண்டாவது ஆராதிக்கத்தான் வருகின்றோம் ஊழியத்துக்கு தான் வருகிறோம் வருகின்றோம் ஆனால் வழியில் நமக்கு ஒரு காரியத்தை கருத்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பரட்சியை வைப்பார் தாக அதுக்கத்து நம்மிடத்தில் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே எல்லோயா ஆண்டவன் ஆகிய தேவனுடைய அன்பை நாம் இரண்டாவதாக பார்க்கின்றோம் ரோமருக்கள் நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே நான் பார்க்கிறோம் வாசிக்கலாம் நான் நீதி நன்மை செய்த இருக்கு ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம் இருந்த போது ஒரு பாக்கு சந்தோஷம் இல்லை அருமையானவர்கள் மகிழ்ச்சி இல்லை அவருக்கு சந்தோஷத்தை தேடி அவன் எதோ செய்யலாம் அது மகிழ்ச்சி அல்ல அவருக்கு ஒரு பயம் என மரியாத வாழ்க்கையில இருக்கிறத நாம் காணுகின்றோம் அந்த காலத்தில் சிலர் ஐயோ என்னை எங்கேயா கொண்டு பாருங்கள் எனக்கு மரண பயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நாம் இருந்தோம் மனு இருந்தது இழந்தாரோ எப்பொழுது தேவன் கொடுத்த ஜீவனை அவர் இழந்தாரோ அது மேற்கொண்டு சந்ததிகள் எல்லாரும் ஜீவனற்றவர்களாக மரண பயத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் அந்த மரண பயத்தினு நம்ம விடுதலை அன்பு பாராட்டினார் போது கிறிஸ்து நமக்காக மறித்தபடின தேவன் நமது மேல் வைத்த நமது அன்பை விடுதலையாக்கும் அன்பு இப்படி வழிபட்டது பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களாக இருக்கும் போது அவரை போல மாமசு உடையார் அதிகாரியாக பிசாசான விடுதலையாக்கும்படியாக அப்படி தேவருடைய வழிபட்டது மனிதனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து மனிதனைப் போல மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு அதாவது கவுண்டிங் குறைந்து விட்டது ஆனால் அப்படினால பிளட் கொடுக்கணுடனே என்று சொல்லுகின்றார்கள் அதுக்கு மேட்சான இரத்தம் தான் கொடுக்க முடியும் அவர்கள் கொடுக்காவிட்டால் அவர் இறந்து போய்விடுவான் ஆனால் ஆண்டவராய் சுஷ்ட இரத்தம் தான் யாவருக்கும் மேச்சாண ரத்தம் அந்தான் மனிதனை பிழைக்க செய்யும் மரண பயத்து நின்று அவனை விடுதலை ஆக்கம் உயிர் குறைந்து வரும்போது ஐயோ நான் மறிக்கப் போகிறேன் மறிக்கப் போகிறேன் என்று அதாவது புலம்புகிற சத்தத்தை கேட்கிறோம் போன வாரம் அப்படித்தான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஐயா எங்களுக்கு தேவன மருமகனுக்காக மருமகனுக்கு நெஞ்சு அவர் சொல்லுகிறார் நான் மறிக்கப் போகிறேன் மறிக்கப் போகிறேன் மறித்து என்று சொல்லுகிறார் நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக்கொண்டு ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய்விடும் என்று சொல்லுகிறார் வெளிநாட்டிலிருந்து இங்கே அவர்கள் பெரிய வசதி போல இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் இந்த தேசத்துல இந்த நாகுருவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்களுக்கு சுகம் இல்லை மரண பயத்தினால் அவர்கள் வாதிக்கப்படுகின்றார்கள் சொன்னார்கள் என்னுடைய மகள் குடும்பம் வாதிக்கப்படுகிறது மருமகன் மரண பயத்துக்கொள்ள இருக்கின்றார் எங்களுக்கும் உதவி செய்ய முடியவில்லை அவர்களுக்கு அவர்களுக்கும் இதுல செலவு பண்ண வாய்ப்பு இல்லை நாங்களும் ஒன்று செய்ய முடியவில்லை என்ன செய்ய எல்லா மரண பயத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம் எங்களுக்கு ஜப உதவி வேண்டும் என்று கேட்டார்கள் ஜபம் பண்ணுகிறேன் உடனே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே ஜபம் பண்ணினேன் அப்படிதான் கேட்டார் மனிதனுடைய நிலைமை என்ன எனக்கு என்று எனக்கு காண்பித்தார் மனிதனுடைய நிலைமை என்ன என்று நான் அதில் என்ன கூடுதலாக நான் புரிந்து கொண்டேன் வெளியே பார்ப்பதற்கு மனிதர் ஆடம்பரம் வெளியே பார்ப்பதற்கு அதாவது பெரிய பாக்கிவான் என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனை இருக்கிறார் ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்கிறது மரண பயம் மரண பயத்தினாலே இருந்தவர்களை உடலையாக்கும் முடியாத இயேசு கிறிஸ்து இப்படி அவர் தன்னுடைய மரணத்திற்கு ஒப்ப கொடுத்து மரண பயத்திலிருந்து விடுதலை அன்பு அன்பு மனு கோலத்திற்காக அவர் மனிதனை பதினாயிரம் பேரில் சிறந்த தேவர் அவருடைய அழகுப்பானவர்கள் ஒருவரும் இல்லை நீதியின் சூரியன் அப்படிப்பட்டவர் சாதாரண ஒரு ஏழை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக மனிதன் மேல் கொண்ட அன்பினாலே இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த மரண பயத்தில் விடுதலையாகி இந்த சந்தோஷமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஆராதனைக்குள் வந்திருக்கிறோம் என்றால் ஏசு நம்ம பாராட்டி அன்பு அன்பு அன்படியாலே இந்த மூன்றில் அன்பே பெரியது அதனுபவம் ஆண்டவராக தேவன் நமக்காக மறித்தார் நல்லவர்களுக்காக ஒருவன் மறிக்கிறார் நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது அறிவு நல்லவனுக்காக ஒருவன் மறிப்பான் இருந்த போது எந்த நன்மையை நாம் செய்யவில்லை அவருக்கு நாம் விரோதிகள் அவருக்கு நாம் துரோகிகள் இப்படி செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்வா என்று எண்ணக்கூடாது நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நமக்கு வேண்டாமபடி நடக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வாயினால் ஐயோ ஐயோ என்னுடைய மக்களோ மக்களே என்று சொல்லுவார்கள் உள்ளத்தில் அன்பு இருக்கிறதா ஒரு நாள் ஒரு ஒரு வாலிபன் மரண தருவாய் லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துவிட்டான் டாக்டர் சொன்னார் உடனே இவனுக்கு ரத்தம் அடைக்க வேண்டும் மறித்து விடுவாங்க என்ன எடுக்க கூடாதா இந்த வாலிப வயதில வாழக்கூடிய வயதில இவனே எடுக்க போகிறீர்கள் என்று அழகு புலம்போகிறார் எல்லாரும் இப்படி சாதிக்க மாட்டார்கள் அமைத்தனாலும் சத்தத்தை குறைக்க மாட்டார்கள் இப்படி இருக்கும் போது குடும்பத்தில் அவனுக்கு கொடுத்தி என்ன சொன்னாங்க என்ன செய்ய அவன் தலைவிதி அதுக்காக நான் சாக முடியுமா அன்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு நாங்கள் காமராஜர் மறித்த போது மதுரை ஜில்ல வலுவடத்துல இருந்தோம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்க கூலிக்காக ஒப்பார் ஆளுகணும் என்ன அவங்க அழுகிறத பார்த்தா ராஜா இந்த அயனுடைய கண்ணே என்னுடைய சவப்பனே அவரே இவரே ஒக்கடை வைத்து அப்படி அழுகிறாங்க அவ்வளவு ஏஞ்சி ஏங்கி அழுகிறாங்க ஒரே நாள் அழகாது காசுக்காய் முடிஞ்ச உடனே காசு வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க முடிஞ்சது அருமையானவர்கள் பாட்டி சொன்னார்கள் அவனுடைய விதி வந்து அவன் போக வேண்டியதுதான் நான் என்ன செய்ய என்னுடைய உயிரை அதுக்காக கொடுக்க முடியுமா பேரை நினைச்சார் இறந்து போயிட்டேன் அருமையான கத்துடைய பிள்ளைகிறேன் நாம எல்லாரும் பிழைத்திருக்க முடியாது நாம் எல்லாரும் பிழைத்திருக்க முடியாது கிறிஸ்துவ அன்பை நமக்காக விளங்கச் செய்தார் என்று வண்டியவான நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தில் அன்பு வெளிப்படாவிட்டால் நான் பிழைத்திருக்க முடியாது நம்ம லாரும் காலவாயிடுவோம் இரண்டாம் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம் அந்த மரணத்துக்குரியவர்களாய் நாம் இருந்தோம் ஆகிய தேவன் நமது மேற்கொண்ட அன்பினாலே மணமக்களாக நமது மேற்கொண்ட அன்பினாலே தமிழை குமாரனை நமக்காக தந்து இவ்வளவாய் நம்ம அன்பு கூறினார் அந்த அன்பு எவ்வளவு பெரிது பாருங்கள் அந்த அன்பை குறித்து தான் பக்தர்கள் சொன்னார்கள் நெருக்கி ஏவுது அந்த அன்பை நினைக்கும் போது அன்பு போராட்டால் நீர் இந்த லோகத்தில் வந்துபடி ஜீவனை கொடுக்காமல் இருந்தால் நீர் தேவனாகவே இருந்திருப்பீரானால் எங்களை போல மனித எடுத்து வராமல் இருந்திருப்பீரான இருந்திருந்தால் ஏழைகளா எங்களுக்குமே நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன் வேலுயா வேலுயா வேலுயா வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற துயரப்படுகிற துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது வந்தீரே நாமத்திரத்தினால் ஐஸ்வர்யான்கள் ஆகும்படி அவர் அன்பை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் நல்லவர்களாயிருந்த போது அல்ல நான் பாதிகளாயிருந்த போது நீதிமனுக்காக மறிப்பதரிது நல்லவருக்காக ஒருவேளை மறிக்கலாம் நம் பாவிகளாயிருந்த போது கிறிஸ்து மறித்த நன்றாக யோசித்து பாருங்கள் அருமையான அந்த அன்பை நாம் தியானிக்கும் அந்த அன்பு நம்முடைய நெருக்கி ஏவாமல் இருக்காது பிறருக்கு சொல்லாமல் இருக்க விடாது பிறர்கள வழியில் போகும்போது பயணத்தில் போகும்போது காணும் போது கிறிஸ்து நட்சரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் அன்புள்ளவர் மனுவிற்கு மேல் அன்பு பாராட்டினவர் என்று அவர் குரவாய் தீமை செய்தவர்களை அவர் பார்த்திருந்தோம் அவளுக்கு நன்மை செய்கிறார் நல்லவர்களாயிருந்த போது அல்ல கிறிஸ்து மறித்த நமது வைத்த மகாபுரி அன்பை வழங்க பண்ண திருவாக்கு சொல்லுகிறது ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் மரண ஜீவகாலம் அல்ல மரணபயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கும் அப்படியானார் அவனுடைய அன்பு அப்படி வழிபட்டது நம்ம மரண பயத்தில் இருந்த விடுதலை ஆக்கும்படியாக நான் மறித்து ரெண்டாம் நரகத்திற்கு போய்விடாது ரெண்டாம் மரணம் ஆகியும் நரகமாகியும் மரணத்திற்கு அந்த மரணமாகிய நரகத்திற்கு போய்விடாதபடி அவர் தமது ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார் கடைசி நேரத்தில் ஜீவனை கொடுத்து அன்பு பாராட்டினார் என்னுடைய உள்ள ஜாஸ்தி எழுதி வைக்கிறது இல்லை என் உள்ளத்தில் எனக்கு விவரம் தருதிலிருந்து யார் யார் நன்மை செய்திருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது மனிதர்களாகிய நமக்கே இருக்குமானால் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நமக்கே இருக்குமானால் தேவன் எப்படிப்பட்ட அருமையான கட்டுரை பிள்ளைகளை வந்திருக்கிற உங்களுக்கு இன்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால் அன்பு பெரியது அன்புதான் பெரியது அது அன்பு வாயளவில் அல்ல விசுவாசம் என்று சொல்வது மட்டுமல்ல விசுவாசம் கேள்வினாலே வருகிறது உண்மைதான் பரீட்சினாலே நம்பிக்கை வருகிறது உண்மைதான் அவைகளை விட கலந்தது நமக்குள்ளே வந்திருக்கின்றார் பர்சுத்தாய் பெற்றுக் கொண்ட நாம் நம்ம தேவன் அன்புடையவர் என்பதை பின்னருக்கு காண்பிக்க வேண்டும் அன்பு என்பது அதாவது பிறருக்குற அன்பு நமக்கு அன்பு பூர்ணமான அன்பு ரத்த சாட்சிய மறிக்கிற ஒருவரும் அதாவது பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அந்த முதல் வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அரசாட்சி வரும் கைவிடப்பட்டிருப்பார்கள் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியா முத்திரை தரிக்காவிட்டால் அவர்கள் பிழைக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆர்டர் அதாவது பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உலகம் முழுவதும் ஒரே சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தங்களை இரத்த சாட்சிகளாக அப்படிப்பட்டவர்கள் ஒப்புக் கொடுத்து விடுவார்கள் இளையலுயா ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவர்கள் பூரணத்துவத்தை அடைந்து விடுவார்கள் அந்த பஸ்ட் அருகில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அவர்கள் ஆயிரம் அரசாட்சியில் பங்கடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் காணகின்றோம் இளையலுயா இளையலுயா பெரிய அன்பே பிரதானமானது என்று நாம் காணுகின்றோம் அலேலுயா அருமையான கச்சட பிள்ளைகளே அன்பு பாராட்டும் அன்பு அன்பு அதாவது சகலத்தையும் ையும் நம்பும் அன்பே பெரியது என்று திருவாக்கு சொல்லுகிறபடி நான் ஆண்டவரை நான் சோதரிகிறேன் சொற்பமாய் தேவத்தில் அறிந்து கொண்ட காரியம் அதுதான் பாராட்டுகிற அன்பல்ல செயல்முறையிலே பாராட்டுகிற அன்பு பிரதானமானது ஆண்டவராகிய தேவர் அதாவது வாயளவு மாத்திரம் அல்ல செயலு காண்பித்து அதாவது பூரணமான அன்பு நம்மிடத்தில் செலுத்தி இருக்கின்றார் தேவட பிள்ளைகளை அன்பை பாராட்டுவோம் நமது அன்பை அதாவது கடைபிடிப்போம் அன்புக்கு சாட்சியாக இருப்போம் அந்த அன்புக்கு அடிமடைந்து நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதாவது பிழைத்திருக்கும் இந்த சடீனத்தில் எழுதவில்லை மரணமும் வெளியே போகிறது அவ்வளவுதான் அதாவது என்னைக்கும் வாழப்போகிறது நிச்சயம் அல்ல இல்லையா அந்த ஆள் என்னைக்கும் வாழப் போகின்றது அது நரகத்திலேயே மோட்சத்திலேயே போய் வாழப்போகின்றது ஆனா அப்படினால அந்த நரகம் இரண்டாம் நரகம் இருக்கிறது அதைத்தான் மரணம் என்று சொல்லி இருக்கின்றது அந்த மரணத்தின் நேராக எழுத்து செல்லுகின்றது அருமையான கட்டுரை பிள்ளைகளை கட்டளை வேதம் சொல்லுகிறது மரண பயத்த விடுதலையாக்க நான் பிழைத்திருக்க ஆண்டவராகி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் மூன்றாவது ஒன்றி அதிகாரம் கூட நவாஸ் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அவருடைய பேசுகிற அவருடைய பிரசங்கத்தினால மலைப்பிரசங்கம் மிகவும் அருமையானது மிகவும் அருமையானது மகாத்மா காந்தி தன்னுடைய எழுதி வைத்திருக்கிறார்கள் பிரசங்கம் இந்தியா இரண்ட கண்டத்திற்கு நாட்டிற்கு தேவை அவர் எழுதிய அந்த மலைப்பிரசங்கம் பண்ணிய பிரசங்கங்கள் மிகவும் பிரோஜனமாக அதோடு அவர் விட்டுவிடவில்லை அதோடு ஒரு விட்டுவிடவில்லை அருமையானவர்களே நாம் நித்திய ஜீவனை பெரும்படியாக தம்முடைய ஜீவனை நமக்காக தந்த மொழியினால் அன்பு என்னதென்று தேவனுக்கு மயிர் உண்டாவதாக உருத்துள்ள தேவன் பாருங்க எவ்வளவு பாசமல்ல தேவன் வயதான பாட்டி கூட பேரனுக்காக ஜீவனை கொடுக்க முடியவில்லை இன்று அந்த பாட்டி கதை மாத்திரமல்ல அப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பேர் எத்தனை பேர் என்று இருப்பார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படினால அன்பு என்றால் என்ன அன்பு என்றால் கிரியின் மூலமாக ஈகையின் மூலமாக தன்னை தியாகம் பண்ணுகிறது அன்பு பிறருக்காக தன்னை விட்டுக் கொடுக்கிறது அனுதாபப்படுகிறது அன்பு அருமையான தேவையின் பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் மரண பயத்திருந்த நம்மை விடுதலையாக்க தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இப்படி ஆனார் நான் பிழைத்திருக்கும் முடியாத இரண்டாம் மரணத்துக்கு போய்விடாதபடி நான் பிழைத்திருக்கும் முடியாத தேவன் தன்னுடைய அன்பை விளங்கச் செய்தார் மூன்றாவதாக நாம் நித்திய ஜீவனு நித்திய நித்தியமாக என்றைக்கும் தேவனோடு அழகை செய்யக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நாம் பெரும்படியாக ஆண்டவர் நமக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறபடினாலே ஆண்டவரை நான் சொத்து அடிக்கிறேன் ஆனபடினால் ஆண்டவராயி தேவன் உங்களை என்ன பார்த்து கேட்கின்றார் மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் எண்ணிலே அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா மூன்றாவது நாம் பார்க்கின்றோம் எல்லாரையும் பார்க்கிறோம் என்பதால் அன்பா இருக்கின்ற அம்மா என்ன பண்ணாங்க தலைமயிரால பாதங்களை தொடைத்தார் அன்ப மேற மாதிரி வெளிப்படுத்த முடியல ஸ்ரீகளுக்கு மயிர் மயிர் முடி என்று சொல்லிருக்கிற அந்த மகிமையை கொண்டு நினைத்துவிட்டால் சோதரிக்கும் என்று விடுதலை ஆக்க முடியாத எனக்காக மறித்த என்ற உணர்வு யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை கிருஷ்ண அன்பை விட்டு பிரிக்க முடியாது அவர்கள் எந்த சூழலில் அன்பை விட்டு பிரிக்க மனைவியின் மூலமாக வந்து பார்த்தார் எத்தனையோ வகையில் நேரடியாக அவருக்கு துன்பத்தை கொடுத்து பார்த்தார் கொண்டு போட்டாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பேன் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கு என்று சொன்னார் அருமையான கத்தடி பிள்ளைகளை இந்த நாட்களிலேயும் கத்தடை வார்த்தை சொல்லுகின்றது இந்த மூன்றிலும் அன்பு பெரியது இல்லையிலா அன்பு இருக்கிற இடத்துல எல்லோரும் அணுகம் அதாவது பசை மாதிரி பசை இருக்கிற எல்லாம் ஒட்டும் அதே மாதிரி ஆத்மாதான் செய்யறதும் அப்படித்தான் இல்லையிலா இல்லையா இல்லையா எங்கள் வீட்டில் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிந்தது தானே வீட்டுக்கு வருகிறவர்களை தண்ணீர் முடிக்காமல் விடமாட்டார்கள் சாப்பிடாமல் முடிந்தவரைக்கு சாப்பிடாமல் விடமாட்டார்கள் பின்னாலே போவார்கள் பிரதர் பிரதர் வாங்க வாங்க வாங்க உட்காருங்களை சேகரிக்கும் ஊழியத்தினுடைய ஒரு பகுதி அதுவாக இருக்கின்றது வெறும் பிரசங்கத்தினால மற்ற காரியத்தினால மக்களை ஆதாயப்படுகிறது அல்ல அன்பு எவ்வளவு பெரிய உள்ளத்தையும் கரைத்து அலையணும்ச்சனைகள் இருக்கிறது அன்பு என்று சொல்வது என்ன செய்யும் என்ன கடைசியில் என்ன ஜபம் பண்ணார் யாவே அதான் இவர்களுக்கு மன்னித்து விடும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் ஜபத்தின் மூலமாக அறிந்த மூவாயிரம் பேர் இயேசு என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஜபம் கடைசியில் சொன்ன ஜபம் அவளை தண்டிக்க அவளுக்கு தண்டனை கொடுக்க மன்னித்துவிடும் அவர்களுக்கு அறியவில்லை என்று பண்டிகைக்கு வந்தூதர்கள மூவாயிரம் பேர் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அருமையானவர்களே நமக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை கவனித்து பாருங்கள் அன்பை வெளிப்படுத்துவோம் அன்புதான் பெரியது அன்புதான் பெரியது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியே ஆண்டு நான் சோதரிகிறேன் இப்படி கேட்கிறார் யோன் மூன்றாவது ஆகிய இருபத்தி ஓரம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அவர்கள் அதிகமா நீ எண்ணத்தை அன்பா என்றார் இவர்கள் எல்லாரிலும் நீ எண்ணில் இருக்கிறாயா அன்பா இருக்கிறார் இவர்கள் எல்லாரிலும் இவர்கள் எல்லாரிலும் எல்லாரும் விட நீ இனி அன்பா இருக்கின்றாயா ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறவர்கள் தான் ஆடுகளை மேய்க்க முடியும் ஆடு மேய்க்கணும்னா சாதாரணமாக ஆடு மேய்க்க முடியாது ஒன்று அங்கோடும் ஒன்று இங்கோடும் அங்கோடும் ஒன்று நொண்டி ஆடா இருக்கும் ஒன்று சினை ஆடா இருக்கும் கிரெட்டாடா சேர்த்து கொண்டு அதன் மேல ஒரு மந்தன் மேல ஒரு அன்பு இருந்தால்தான் அவர் அதை செய்ய முடியும் மூன்று தடவை கேட்டார் அன்பா இருக்கிறாய் மறுதளித்தவர் ஆனப்படினால என்னை மறுதளிப்பாயா என்பா இருக்கின்றாயா என்று கேட்டார் மூன்றாவது தடவை கேட்டவுடன் அவருக்கு விளங்கிற்றுத்தான் அழுத்தி அழுத்தி கேட்கின்றார் மூன்று தடவை கேட்கிறாரே நான் மூன்று தடவை மறுதளித்தோமே அந்த உணர்வைப் பற்றி அழுதான் நான் நேசிக்கிறேன் என்பது வேறு அறிவீர் அறிவீராண்ட ஒரு ஆடுகளை ஆட்டுக்குட்டி சேர்த்து மேய்ப்பாயாக இல்லையா சுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் மேய்ப்பாயாக என்று சொன்னார் பொ கொடுக்கின்ற அன்பில்லாத பொறுப்புகளை கொடுக்கிறது இல்லை என்று நாம் காடுகின்றோம் அன்புடைய தான் தேவன்மையால் அன்புடையவர்களுக்குத்தான் பொறுப்புகளை கொடுக்கிறார் இவர்கள் என்னுடைய அன்பை நினைத்து வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் ஆத்துமாக்கால் ஏற்படுகிற இடத்தல்கள் இவர்கள் சகித்து இவர்கள் மந்தை மெய்ப்பார்கள் என்கிறதை அறிந்து ஆண்டவர் அப்படி கேட்கிறார் மற்றபடி நாள் உங்கள் நல்லவர்களா இருந்த போது அல்ல நீங்கள் பாவிகளா இருந்த போது என்னை தேட மனமற்றிருந்த போது நீங்கள் தீமையான காரியத்தை செய்து கொண்டிருந்த போது உங்களுக்காக நான் மறித்தேனே உங்களுக்காக நான் மறித்தேன் நான் மறித்தாவிட்டால் மரணபயத்தில் நீங்கள் அழிந்து போயிருப்பீர்கள் அந்த மரணத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீர்கள் பிழைத்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற மனிதர்களுக்கு வைத்து நித்திய ஜீவன பரமராட்சியத்தை பெற்றிருக்க மாட்டீர்கள் நான் மறித்தால் என்னுடைய அன்பு வழிபட்டது ஜீவனை கொடுக்கிற அந்த மேலான அன்பை உங்களுக்காக செய்திருக்கிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் இன்று சந்தோஷமா இருக்கிறீர்கள் மரண பயத்தில் என்று விடுதலாக்கி இருக்கிறீர்கள் என்ன நேர் சிலை வைத்து அன்பு பாராட்டுகிறார்கள் சிலையை தடவி தடவி தடவி முத்தமிடுகின்றார்கள் அதற்கு தூப காரணங்கள் காட்டுகின்றார்கள் மாலைகளை போடுகிறார்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து அன்பு பாராட்டுகிறோம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிப்போம் அருமையான கற்றுணை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை தேவன் மேல் அன்பு செலுத்துகிறதாக இருக்க வேண்டும் அந்த அந்த அன்பு வசனத்தின்படி நாம் ஜீவிக்கிற ஜீவியுமாக இருக்க வேண்டும் அவருக்குனசுல மனதில் அவர் வருத்தத்தோடு இருப்பார் ஒரே வீட்டில் இருந்தாலும் எல்லா காரியங்களும் செய்தாலும் எல்லா வீட்டில பற்றாலும் அவருடைய உள்ளத்துல அடுத்த என்ன இருக்கும் நாம் சொன்னபடி செய்யவில்லை என்கிற வருத்தம் அவருடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும் மாறாக செய்யாதே என்றால் செய்யக்கூடாது என்னை பார்த்து கேட்கின்றார் மூன்று வேளை ஜோமனுகிறாயா ஏவப்படும் போது ஜெமனுகிறாயா வசனத்தை வாசிக்கின்றாயா சபை கிடைக்கும் போது ஜெவன் சொல்லும் போது தூங்குகிறாயா இந்த நேரத்தில் டிவி முன்னால் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் கேட்க நாம திருமயமாவதாக நான் உண்மையோ அன்பு செலுத்தியிருக்கிறேன் நான் உண்மையிலே அன்பு செலுத்தினால் பிழைத்துக் கொண்டாய் எனக்கு நித்திய ஜீவன் இன்று மறித்தாலும் நான் பரவகை போவேன் என்ற நம்பிக்கையை நான் பெற்றிருக்கின்றோம் அன்பா இருக்கிற அமைக்கிற அன்பு எப்படி என்றால் அவர் எழுதி கொடுத்த திருவசனத்துக்கு அவர் நமக்கு சொல்லுகின்ற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவது அவைகளை கை அன்பு என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் நம்முடைய சொல்லைக்கு ஒரு வார்த்தை கீழ்படியதில்லையே அதை மதிக்கவில்லையே கேட்டு நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவாராம் அல்லையே லூயா தேவனுக்கு மைமுண்டாவதாக அதைத்தான் லூக்கா சுசுல கத்திரா இயேசு கிருஷ்ணகின்றார் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது ஒப்போது நிலைத்திருக்கும் சொல்லுாளு அருமையான குமாரி சீமனு அன்பா இருக்கிறாயா அவர்கள் ஒழுங்கா கோயிலுக்கு வரல அவர்கள் அவங்களும் அவங்களை நான் சொல்ல அவர்களை பார்க்கலாம் நீ எண்ணில் அன்பா இருக்கிறாயா இந்த பேருதான் அந்த இடத்துல கேட்கின்றார் அண்டவரே பின்னாலே வருகிறதோ அதனை பற்றிய காரியம் என்ன என்று கேட்கின்றான் அவன் நான் வருகிறார் உனக்கு என்ன உன்னுக்கு சொல்லியிருக்கிறவர்கள் உனக்கு என்ன கற்றலை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே நேசை அன்பு பாராட்டு என்னை நேசி உணவு ஒப்பு கொடுத்த போது அனைவரே நான் உண்மை மட்டும்தான் நேசிப்பேன் உண்மையில்தான் அன்பு கூறுவேன் என்று ஒப்பு கொடுத்தார் திருச்சபையுடைய தலைவராக அஸ்திபாரக்கல்லாக கத்திர அவரை தெரிந்து கொண்டார் என்று நாம் காணு கிறிஸ்து அப்போ சிலர் அஸ்திபாரக்கன் இளையில தேவனுக்கு மயபுண்டாவதாக தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் மேல் தேவன் தம்முடைய திருச்சொபையை கட்டுகின்றார் தேவன் அவர்களை பெரிய பொறுப்புடையவர்களாக அவருடைய கையில பெரும்பெரும் பொறுப்புகளை தேவன் ஒப்படைக்கின்றார் என்று நாம் கருகிறேன் அன்பு கூறாத அல்ல அவர்கள் எங்கேயா காலவாரிட்டு ஓடுகிறாங்க அன்பு பாராட்டுகிறவர்கள் அவர் சொல்லை ஒருபோதும் கட்டளையை மீறமாட்டார்கள் அவருடைய வாக்கியங்களை கை கொள்வதே அவருடைய நோக்கமாக இருக்கும் என்று திருவசனம் சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு அவரை சோதரிகிறேன் அன்பு என்பது அதுதான் அருமையானவர்களே மற்றபடி அல்ல அவர்கள் எதையும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எதையும் மீறமாட்டார்கள் ஆண்டவரே இல்லையா அல்ல மகலம் ஜவடைகிறீர்கள் ராமநாதன் கவமடைகின்ற எல்லா காரிய செய்கிறீர்கள் நான் சொல்லுகிறபடி செய்யவில்லையே என்று ஆண்டவர் கேட்கிறார் தேவன் சொல்லியிருக்கிறபடி நாம் செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சோதரிக்கணும் என்றால் என்ன செய்யணும் மறுபடி பறக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தேவன் நமக்காக தமது அன்பை வழங்க பண்ணினார் மரணத்தின் மூலமாக அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் தேவ நமக்கு சொல்லுகிறவைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொத்துருக்கிறேன் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இன்றும் இருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று நம்முடைய சபையில் அநேக பட்டதாரிகள் பெரிய உத்தியோகத்திலேயும் பெரியாகவும் இருக்கிறார்கள் அது எப்படி ஆனார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் வயதில் என்ஜினியரிங் காலேஜில் அவர்கள் படித்துக் நாட்களில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு மாறாக ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றையும் பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் தேவன் சொல்லியிருக்கிறவர்கள் அப்படியே நிறைவேற்றுகிற கருவிகளாக அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் அப்பொழுது மாசம் கோயம்புத்தூர் பகுதிக்கு செல்வோம் சில பிராஞ்சிகளுக்கு கிடையாது சபை தானாக அது இயங்கி கொண்டு இருக்கின்றது கட்டளுடைய ஆவியினால் அப்போ காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஜமன்ற பேர் அதுக்கு அதாவது அங்கே போய் கிடந்த பனாந்தரமான இடங்களில் கூட்டிகிட்டு போய் ராத்திரி பாபரிக்க செய்ய வைத்து அவர்களை சுத்திகரித்து ஆவிக்குள் ஆக்கி விடுவோம் அப்போ தடவை நாங்கள் போயிருக்கும்போது ரெண்டு மூன்று பையங்களுக்கு மறுநாள் காலேஜில் பரிட்சை பெரிய பரீட்சை எக்ஸாம் அப்போ ராத்திரி முறம் அடித்திருந்தால் அவர்கள் பரிட்சை சரியாக எழுத முடியாதே என்று அறிந்து பாஸ் சொன்னார்கள் நீங்கள் ரெண்டு பேர் இன்றைக்கு வர வேண்டாம் நீங்கள் படிங்க படிப்பும் ரொம்ப முக்கியம் அருள் அடுத்த மாசம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் சொன்னார்கள் நான் தேவ கிருபைக்காக வருகின்றேன் தேவ கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது அதை பெற்றுக்கொண்டால் நான் வந்து காலையில் பரீட்சை ஒழுங்காக எழுதுவேன் பாஸ் போனேன் எனக்கு தெரியும் நான் வருவேன் என்று வந்தேன் இல்லையிலா விடிய விடிய ஜம்ம பண்ணிடணும் எங்களுக்கே வந்து படத்தால் அவ்வளோ டயடுக்கணும் போல அப்படியே வந்தாங்க குடித்தாங்க காலேஜ் போய்ட்டு பரிச்சை எழுதணும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண இன்னைக்கு பெரிய உத்தியோகங்களில் இருக்கிறார் இல்லையலா நான் சொல்லுகிறேன் வார்த்தை விடு செய்யாமல் என்னவழிக்கு கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவர்கள் இல்லை என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அது கற்றுகிற பிள்ளைகளே இந்த நாட்கள் அவரை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று தொடர்ந்து எழுதுகின்றார் ஆனப்படினால் அவரு புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அவர் ஆழமாய் தோண்டி வீட்டுக்கு அஸ்டிபாரம் போட்டு கட்டின அந்த வீட்டை போல அது மேலே வந்து பெருவாளம் வந்து காற்றது மேல் மோதின போதும் விளவே இல்லை வீழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வேண்டும் அவன் தேவனில் அன்பு கூற வேண்டும் தேவனில் அன்பு கூறுவது அவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பது அப்படி இல்லாதவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார் நீங்கள் என்னுடைய என்னுடைய வார்த்தையின்படி செய்யாமல் என்னில் அன்பு கூறாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கற்றுரை வார்த்தை சொல்லுகிறது அருமையான கற்றுரை பிள்ளைகளை இந்த நாட்களிலேயும் நாம் என்ன சிந்திக்கின்றோம் அன்பே பெரியது மூன்றிலும் அன்பு பெரியது இயேசுவின் அன்பு அது அது வெளியேறப்பட்ட அன்பு அந்த அன்பு நமது மத்தியிலே வெளிப்பட்டது ஆனப்படினால நாம் மரண பயத்தின் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம் நரகத்தினுடைய அந்த தண்டனையிலிருந்து விளைவிக்கப்பட்டு விட்டோம் இல்லையில ஆண்டவர் நம்மை ரஷித்து விட்டார் நம்மை ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தியிருக்கின்றார் இல்லையில நாம் என்றும் பிழைத்திருக்கும்படியாக மரண நமக்கு இல்லை இல்லையா நான் ஒரு தடவை மடித்த போது இந்த தெளிவை நான் பெற்றேன் என்னில் இருந்து ஒரு ஆள் வெளியே போகிறத நான் பார்த்தேன் அதனால் என்னுடைய சாயலிலேயே இருந்தது பாடி இப்பொழுது எங்க கிடக்குன்னு எனக்கு தெரியவில்லை அந்த பாடியை பார்ப்பதற்காக அங்கே போய் கொண்டிருக்கிற அந்த உருவம் அந்த ஆத்ம உருவம் திரும்பி பார்க்கிறது இந்த பாடியை ஒரு டெத் பாடி ரூம் ஒரு இருட்டு அறையில் ஒரு கொச்சகாய் ஒரு சம்பு பாய் என்று சொல்லப்படுகிற ஒரு பாய் விரித்து அதில் கடத்தி போட்டு இருக்கிறது ரெண்டு பக்கமும் பிளாட்டு ஒழுகி கொண்டு கிடக்கிறது இருக்கிறது வெளியே என்னை பார்க்க வந்த சில உறவினர்கள் பெண்கள் அழுது கொண்டிருப்பதை நான் அதில் பார்த்தேன் திரும்பி வரவோ வந்து ஆறுதல் சொல்லவோ மற்றபடி எது செய்ய அதற்கு உரிமை இல்லை இந்த மரண வரைக்கும் தான் மனிதனுக்கு உரிமை அவன் எதை செய்யவிடுமோ செய்யலாம் விட விடுமென்றால் ஜீவிக்கலாம் மரணத்துக்கு பிறகு ஒன்றும் இல்லை என்பது நான் தெரிந்து கொண்டேன் அது போய் தண்டனைக்குள்ளே நரக பாதாளத்தில் போய் சேர்ந்தது அங்கிருந்து கதறினது எனக்காக மறித்தபடியினால் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தபடியால் நான் பிழைத்தேன் பிழைத்திருக்க மாட்டேன் அந்த இரண்டாம் மரணம் ஆகிய நான் வேதனை அடைந்திருப்பேன் அடைந்து கொண்டிருப்பேன் விடுதலையாக்கினார் அருமையான உங்களை என்னையும் அன்பை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினார் எப்படி மரணத்தின் மூலமாக அன்பல்ல சாதாரண அன்பல்ல அருமையான கொடைக்கானல்ல எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க ஒருவர் அவருக்கு என்ன ஏதோ கொண்டு வந்திருக்கிறார் தனியார் சாப்பிடுகிறவருக்கு அவர் வந்து தனியாக ஒரு ரூமில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்புறோடைய நண்பன் வெளியே இருந்தவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப உயிரானவர் வந்து பார்த்துட்டு என்ன சோதரனு இப்படி நீங்கள் என்ன நினைக்கலையா நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டுருக்கீங்களே என்ன நினைக்காம சொன்னால் நான் வசனத்தின்படி தான் இருக்கிறேன் நான் சொன்னேன் என்ன வசனத்தின் முன்னாடி கண்ணை போல் பிறரை நேசின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எப்படினால நான் இப்போ என்ன நேசிக்கிறேன் நேசித்துட்டு அப்புறமா நேசிக்கணும் வசனங்களை இப்படி பயன்படுத்துகிறவர்களிடம் இருக்கின்றார் உன்னை போல் பிறர நேசி என்று சொல்லி இருக்கிற வசனத்தை அவர்கள் விட்டு விட்டார் உன்னை போல் பிறர நேசி அவனை பஸ்ஸியாக இருப்பானே நண்பன் ஆச்சுதான் உயிர் நண்பன் ஆச்சுதான் அவனுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் என்ற எண்ணம் உனக்கு வரவில்லையே லூயா நான் இப்போ ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணுமா வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறேன் பகிர்ந்து கொடுக்கிறான்னு வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கிடையாது என்னோட மனதில் கர்த்தர் பேசுவார் என்ன என்னது செய்யப்படி செய்யப்படி அதில் புள்ளியை நான் தவறினால் எழுதி இருக்கிற சமாதானம் வரைந்து வேணும் இதை நான் அறிந்திருக்கிறேன் நான் என்ன நேசித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் அல்ல உன்னை போல பிறரைய நேசி லே தேவனுக்கு மையமே உண்டாவதாக பிள்ளைகள் வந்திருந்தாரு லண்டனில் இருந்து வந்து நான் படைக்கிற பட்டியில் அந்த கட்டில உட்காந்துருந்தாங்க அவருடைய சொன்னேன் இந்த கட்டிலு வந்து நான் வாங்கினது இல்லை எரவலா ஒரு ஒரு கொடுத்து ஒருவர் இரவலா கொடுத்ததில் தான் நான் இப்போ படத்திருக்கிறது லேயா லேயா லேயா இந்த இடத்தை பிரதிஷ்டை படைக்கிற நாளில் ஒருவர் தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு தகர கட்டிலை கொண்டு எனக்கு போட்டேன் அதில் தான் நான் படத்திருக்கிறது அருமையான கற்றிட பிள்ளைகளே அன்புடையவர்கள் அன்புடையவர்கள் இன்னைக்கும் உண்டு ஓடிய காரனை நேசிக்கிறது மாத்திரமில்லை அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அருமையான தேவையான பிள்ளைகளே உங்களுக்கு எதை செய்கிறார்கள் அது எனக்கு அன்பு பாராட்டுவது எப்படி உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுறேன் ஆலயத்தில் வந்து இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறதா அதிகம் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்துவேன் அது என்ன என்றால் அவர் சொல்லி இருக்கிறபடி செய்வது சொல்லுகிறபடி செய்வது அன்பு என்று சொல்ல மொழிய வந்துவிட்டான் கட்சாலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் என்ன மண்டு கொண்டு கொடுங்கள் பந்து விசாரிப்புகாரத்தில் கொண்டு கொடுத்தார்கள் ரசமாக மாறிற்று ஏழா தடவை முழுகி வெளியே வந்தான் குழந்தைகளுடைய சரீரத்தை போறாய்யா நான் சொல்கிற வார்த்தையின்படி செய்கிறது அன்பு அந்த அன்புடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கின்றார் சுகமளிக்கிறார் ஆசீர்வாத்தையும் அருள்கின்றார் அவளுக்கு நன்மை செய்கிறார் அவளுக்கு பொறுப்புகளை பதவிகளையும் கொடுக்கின்றார் அவர்களை கருத்தார்கள் உயர்த்துகிறார் அன்பே பெரியது நீங்கள் நான் உங்களுக்காக இத்தனை அன்பு செலுத்தி நீங்கள் என்னத்தில் அன்பா அவர்களை பார்க்கிறான் அன்பு செலுத்துகிறான் இவர்களை பார்க்க அன்பு செலுத்துகிறேன் நான் எதிர்பார்க்க அனைத்து உலகா வருகிறேன் அவர்களை பார்க்க அவர்களை விட அவர்களை விட நீ அன்பு பாராட்டுகிறாயா என்னிடத்தில் அன்பு பாராட்டினால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அசுரத்தை வைத்திருக்கிறார் வைத்துக் கொண்டுதான் அதை காண்பிக்காமல் சொல்லுகிறார் அன்பு பாராட்டுகிறாயா பாராட்டுகிறேன் அப்படி ஆடுகளையுமே அன்பு பாராட்டுகிறாயா ஆடுகளை ஆற்றுக்குட்டிகளையுமே என்று பொறுப்புகளை கொடுக்கிறார் என்று வாக்கு சொல்லுகிறது கற்றுடைய பிள்ளைகளை அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஒன்று நாலாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அன்பில்லாதவன் அன்பில்லாதவன் தேவனை அறியா தேவன் அன்பாகவே இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அறி தேவன் வெளிப்படுத்தினார் அன்பு இல்லாவிட்டால் அவன் தேவனை பற்றிய அறிவு கட்டநாய் கிறிஸ்து அறிகிற அறிவுக்காக எனக்கு லாபமா இருந்து குப்பையுமாக எழுகிறேன் கிறிஸ்துவ அறிகிற அறிவு அது அளவுக்கு அடைகிறது மட்டுப்பட்டது அல்ல இவ்வளவுதான் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நம்ம பற்றி அறிந்தாலும் அறிய முடியாது அவ்வளவு அன்பினுடைய அவளுடைய அன்பின் நீளம் உயரம் அது அறிவு இருக்கின்றது அவ்வளவு அன்பை கற்றணும் வேலை செலுத்தி இருக்கிறார் ஆண்டவரை சோதனை ஹலே எலுயா ஹலே எலுயா ஹலேயா ஆண்டவர் இன்று நம்மையும் கேட்கின்றார் எல்லாரையும் பார்க்கிறோம் அன்பாயிருக்கிறாயா ஏனெலே அன்பு செலுத்துகிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று தேவர் சொல்கின்றார் ஹலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அன்புடையவர்களுக்கு தேவன் சகல்வற்றியம் செய்கின்றவராக கேட்கிறார் ஒரு பகப்பூனுக்கு ரெண்டு குமார்கள் இருந்தார் ஒரு குமாரிடத்தில் போய் சொன்னார் மகனே நம்முடைய வயலில் போய் வயலுடைய நிலவரங்களை அறிந்து விட்டு வா என்று சொன்னார் அவன் போகிறேன் என்றான் போகவில்லை ரெண்டாவது ஒரு இடத்துல சொன்னார் சொன்னபோது அவன் போக மாட்டேன் என்று சொன்னான் அப்புறம் போகணான் ரெண்டு யார் மக தாப்பன இருப்பான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு போனான் அல்லவா அப்படி போல பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற மக்கள் விசுவாச பிரமாணத்தை சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்க வந்து விட்டார்கள் கத்தர் சொன்னார் இந்த நாட்களில் அதாவது முடியாது என்று வந்து தேவனில் அன்பு கூறுகின்றார்கள் என்று நான் பார்க்கின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளே நான் தேவனே அறியக்கூடிய அறிவுக்குள்ளாய் கடந்து வருவோம் தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு இல்லாதவன் தேவனை பற்றி அறியவில்லை தேவனை பற்றிய அறிவு நான் தேவ நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கின்றாரே நான் இப்படி பிழைத்திருக்கிறது மரண பயிற்றுமது விளைவையாக இருப்பது நான் நித்தியஜிவனை சுதந்திரிக்க தகுதி பெற்றிருப்பது அவருடைய மரணத்தினால் அல்லவா அவருடைய அன்பினால் அல்லவா இது எனக்கு கிடைத்த பரிஸ் ால நான் அவர்கள் அன்பு கூறுவேன் என்று நாம் அன்பு கூற வேண்டும் அதை தானே பக்தனாகி தாவர உண்டாக்கின கருத்திற்கு முன்பாக பணிந்து முழங்கால் படிக்கிறிஸ்தனுடைய மாதிரி எவ்வளவு பெரிது பாருங்கள் என்று ஆலயத்தில் வந்த முழங்கால் கூட போடாமல் சக்கரை உட்கார்ந்து நான் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் ஆலயத்தில் அப்படியே வந்து அப்படியே உட்காந்துக்கிடுறாங்க மிளகால் போட்டு ஜவுமன நேரத்தில் அப்படியே உட்காந்துக்கிடுறாங்க தேவ அன்பு உள்ளத்தில் பெருக்கெடுத்து விட்டால் நம்முடைய விலகினத்தை அது பார்க்காது விலகினம் அதை பார்க்காது விலகினத்துக்கு சம்பந்தம் இருக்காது என்னுடைய கருத்தை தான் விழுந்தா பாடிகளை விளையாட்டுவாங்க நிற்கிறது வரைக்கும் நிற்கு அப்படிங்கிறத நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் நான் இப்பொழுது அப்படி சொல்லுகிறது இல்லை ஒரு நாள் அந்த ரோட் வழியை வரும்போது எனக்குள்ளே ஏவதிலும் நாங்கி பேசினேன் என்னுடைய சரீரத்தினத்துல உன்னே ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்வேன் உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன் உன்னே ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்வேன் ஒழுங்காக குழப்பாட்டி ஒழுங்காக ஆகாரம் தந்து ஒழுங்காக தூங்குற நேரம் தூங்கி எல்லாம் செய்வேன் மற்றபடி முழுவதமான நான் தூங்கின எனக்கு அப்படின்னு விடமாட்டேன் ஆலயத்தில் அக்கீளை உட்கார்ந்து ரொம்ப பிரகனமாக இருக்கு இல்லை நெல்லு மேஜை நெல்லுத்தான் நாம் பழக்க வைக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு நாங்கள் மாதிரி காண்பிக்கிறோம் மாதிரி காண்பித்து போயிருக்கின்றே அலே லுயா வீட்டில உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் முழங்கால் படியிட வெட்கமா இருக்கிறதா அப்போ சில பவலை சபையார் பிள்ளைகள் குட்டிகளோடு பெண்களோடு வடிவ கடற்கரைக்கு சென்றிருந்தார்கள் அந்த கடற்கரையில முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார்கள் அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்றால் எந்த பார்க்காது கிறிஸ்துவ என்ன யார் பார்த்தால் நமக்கு என்ன சட்டம் தேசத்தில் விதிக்கப்பட்டாகிவிட்டது ராஜாவை தவிர ஒரு மாதம் அளவு யாரையும் வணங்கக்கூடாது சட்ட கற்றலை விதிக்கப்பட்டது தானியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவங்க ஒரு மாசமும் வீட்டுக்குள்ள கீழற கீழே உட்கார்ந்து ஜோமனோம் என்று எண்ணவில் ஏறினார் வழக்கம் போல சன்னல்களை தான் திறந்து வைத்தார் சரி காற்றுக்காக வரட்டும் கீழே உட்கார்ந்து ஜோ பண்ணோம் முழங்காலில் நின்று ஜோனார் அன்பு கிறிஸ்துவின் அன்பு வந்துவிட்டால் எந்த சட்டமும் குறுக்கிடுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுரை பிள்ளைகளை அன்பே பெரியது நமக்கு விசுவாசம் இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் ஆயிலிமத்தில் அன்பு பெரிதென்று என்று நாம் பார்க்கின்றோம் அனைவரும் தேவன் நமக்காக அன்பு பாராட்டினார் அவருடைய அன்பினாலே நாம் பிழைத்திருக்க என்று சந்தோஷமாயிருப்பது நான் அடிக்கடி என்னுடைய தனி அறையில் ஆண்டு வரை மகிமைப்படுத்த தியானிக்க ஆரம்பிக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகி அடக்க முடியாமல் நான் சொத்தமிட்டு சிரிக்கிற நிலைகள் எனக்கு உண்டு தேவனுக்கு மயமையே அறியாமல் எண்ணில எண்ணில கண்ட்ரோல் அடக்க முடியாமல் அந்த மகிழ்ச்சி வாயள வாயு வழியாக வெளியே தேவனுக்கு மகிமை உண்டாகும் அல்ல லூயா ஒரு நாளைக்கு பல தடவையாவது என்னுடைய சரசு பூமியிலே படுமுடியாக ஜெவம்பண்ணை வைக்கிறது வேற ஒன்றும் செய்ய முடியாது கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கும் போது நான் இன்று பிழைத்திருக்கும் போது அன்னைக்கு நான் இறந்துவிட்டேன் அப்படியே பாதாளத்தில் இடம்பெற்றிருந்தால் நிலைமை கதி என்ன இருக்கும் யேசு நம்முடைய அன்பையை மரணத்தின் மூலமாக நம்முடைய அன்பை விளையாண்டு செய்தார் அந்த கிருமையினாலே நான் இன்று பிழைத்திருக்கிறேன் இன்றை மத்தியிலே நிற்கிறேன் நம்ம எல்லோரும் பிடித்தான் இளையிலோயா நம்ம எல்லாருக்காகவும் கிறிஸ்துவ மறித்தார் அருமையான நல்லவர்களாக இருக்கும் போது அல்ல இருக்கும்போது கிறிஸ்துவ மறித்து நம்முடைய அன்பை வழங்க பண்ணியிருக்கிறார் நாம் இன்று கிறிஸ்துவனுடைய கிருமையினாலே மருமையடை ஆழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நித்திய ஜீவனே அவர் அழிப்பதற்காக அவருடைய அன்பை வழங்க பண்ணினார் அதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வெளியிலா அன்பு பாராட்டுகிறீர்களா அவன் பார்த்த கேட்கிறார் இதனால் அவன் குமார் நக்சமோனே எல்லாரையும் அன்பாய் இருக்கின்றாயா ஆ ரெண்டாவது ஆமாம் அவருக்கு இருதயம் உடைந்து விட்டது உடைந்த அழகியோடு சொன்னார் அறிவியல் ஆண்டவரே என்று அப்படின்ற அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள் அன்புடையவர்களுக்கு என்மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அன்பினால் என்னுடைய வார்த்தைகளை கைகொள்கிறவர்களுக்கு நான் மகாபரி ஆசீர்வாத்தம் வைத்திருக்கிறேன் உங்களை என்னை கற்று உயர்த்தும் முடியாக நமக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது நான் ஒரு தடவை நாகப்பாம்பினால் திட்டப்பட்டு மரணத்தின் ஓரத்தை அடைந்தேன் அவ்வளவு பரலோகத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசனங்களைக் கண்டேன் இளைய இலையா கிரீடங்களைக் கண்டேன் இளையலையா பாதையிலையா நாம் எண்ணிலும் இன்னும் தேவனில் அன்பு செலுத்த அன்பு செலுத்த அன்பு செலுத்த அன்பு செலுத்த ஆண்டு நமக்கு மேன்மையான பதவிகளை வைத்திருக்கின்றார் அவைகளை தருவதற்குத்தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கின்றார் இளைய இல்லையா அருமையான கட்டுரைப் பிள்ளைகளை இயேசுவில் அன்பு செலுத்துவோம் ஒன்று வருந்தியர் பதிமூன்று பதிமூன்றை மறுபடியும் வாசிக்க விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது அன்பே பெரியது பெரிய நம்மளுடைய பதித்துக்கொள்வோம் நமக்கு எத்தனை விசுவாசம் தந்திருக்கின்றார் நம்பிக்கை தந்திருக்கின்றார் இவைகளில் அன்பு பெரியது அன்புடையவர்களாயிருப்போம் தேவனில் அன்பு கூறுவோம் மற்றவர்களைப் போல மற்றவர்களைப் போல அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் சரியா இருக்கிறோம் என்று எண்ண அதுபடி தேவனில் மற்றவர்களை விட அன்பு கூறுவோம் கத்தனை ஆசிர்ப்பார்கே